நீங்கள் அல்லாஹுவிடம் செருப்பு அணியாதவர்களாகவும் நிர்வாணிகளாகவும் கத்னா செய்யப்படாதவர்களாகவும் மஹர் மைதானத்தில் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அல்லாஹ் தான் முதல் படைப்பை நாம் ஆரம்பித்தது போல் மீண்டும் படைப்போம் இது நம்மதுள்ள வாக்குறுதியாக உள்ளது நிச்சயமாக நாம் செய்பவர்களாக உள்ளோம் அத்தியாயம் அறிந்து கொள்ளுங்கள் மறுமையில் ஆடை அணிவிக்கப்படுகின்ற படைப்பினங்களில் முதல் நபர் இப்ராஹிம் நபிதான் அறிந்து கொள்ளுங்கள் என் சமுதாயத்தில் சில ஆண்கள் கொண்டு வரப்படுவர் அவர்களை நரகத்தின் இடதுபுறமாக கொண்டு செல்லப்படும் இறைவா இவர்களின் தோழர்கள் என்பேன் நிச்சயமாக உமக்கு பின்னால் புதிதாக உருவாக்கியது என்று கூறப்படும் அப்பொழுது நான் நல்ல அடியார் ஈசா அவர்கள் கூறியது போல் கூறுவேன் நான் அவர்களுடன் இருந்தவரை அவர்களின் செயலை அறிவேன் நீ என்னை கைப்பற்றிய பின்னால் நீதான் அவர்களை கவனிப்பவனாக இருந்தாய் நீயே எல்லா பொருட்களின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறாய் மேலும் நீ அவர்களை மன்னித்து விட்டாலோ நிச்சயமாக நீதான் அத்தியாயம் மற்றும் இவர்கள் தங்களின் குதிங்கால்கள் மீது வந்த வழியே திரும்புபவர்களாக இருந்தனர் என்று அப்பொழுது என்னிடம் கூறப்படும் என நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மூன்று மூன்று நான்கு ஒன்பது முஸ்லிம் இரண்டு எட்டு ஐந்து ஒன்பது